வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டெல்லியில் சுல்தான் நசுருதீன் மெஹமுதீன் படையினர் பேரரசர் தைமூரினால் தோற்கடிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பிரான்ஸ் ஐக்கிய அமெரிக்காவை அங்கீகரித்தது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு சிமோன் பொலிவார் அவர்கள் கிராண்ட் கொ கொலம்பியாவின் விடுதலையை அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள குளிர்கால அரண்மனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பது பாதுகாவலர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரைட் சகோதரர்கள் வடக்கு கரோலினாவில் முதன் முதலில் பன்னிரெண்டு வினா பன்னிரண்டு வினாடிகள் எஞ்சின் உந்தும் ரைட் ஃப்ளையர் ஊர்தியில் பறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லித்துவேனியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து மக்களாட்சி அரசு கலைக்கப்பட்டு ஆன்டனஸ் சிமெண்டோனா என்பவர் ஆட்சியை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காவல்துறையினரின் பாதுகாப்பில் இருந்த லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் முகமாக இந்திய புரட்சியாளர்கள் பகத்சிங் சுக்தேவ் தபார்க் சிவராம் ராஜகுரு ஆகியோர் பிரிட்டன் காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் சோண்டர்ஸ் என்பவரை பஞ்சாப் மாகாணம் லாகூரில் படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்பவர் யுரேனியத்தின் அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீன மக்களுக்கு மீண்டும் அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா முதலாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அட்லஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவின் பேரரசர் முதலாம் ஹைலி செலாசியின் படையினர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஆரம்பமான ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை முறியடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கோவாவை இந்தியா போர்ச்சுக்கலிடமிருந்து கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரேசில் நாட்டின் ரியோடி ரியோடிஜெனிரோ நகரில் சர்க்கஸ் நிகழ்ச்சி தீப்பிடித்ததில் ஐநூறு பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலிய பிரதமர் ஹெரால்டு ஹோல்ட் அவர்கள் விக்டோரியா மாநிலத்தில் கடலில் நீந்தும் காணாமல் போனார் இவர் பின்னர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு 25 ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பிரேசிலில் முதலாவது பொது தேர்தல் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்பேஸ் சிப் என்ற விமானத்தை பிரைன் பின்னி என்பவர் இயக்கினார் இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்ததும் ஒளியை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய சூப்பர் சானிக் விமானமும் ஆகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவும் கியூபாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிற்கு பிறகு முதல் தூதரக உறவை புதுப்பித்து கொண்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு அப்துல் ரஹீம் கான் பாகிஸ்தான் இந்திய கவிஞர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஹம்ரி டேவி ஆங்கிலேய வேதியியலாளர் இயற்பியலாளர் ஆயிரத்தி 797 தொண்ணூற்றி ஆண்டு ஜோசப் ஹென்றி அமெரிக்க இயற்பியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது ஹிதயத்துல்லா பதினோராவது இந்திய தலைமை நீதிபதி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உமையாள்புரம் கே சிவராமன் தமிழக மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜெயசுதா தென்னிந்திய நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனோ கணேசன் இலங்கை தொழிற்சங்க தலைவர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஞ்சகுமார் இலங்கை ஆஸ்திரேலிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜான் ஆப்ரஹம் இந்திய நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சுசாந்திக்க ஜெயசிங்கர் இலங்கை ஓட்ட வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரிதேஷ் தேஷ்முக் இந்திய திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு குவிண்டன் டீகாக் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இந்நாளின் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரூமி பாரசீக கவிஞர் இறையலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு சிமோன் பொலிவார் வெனிசுவேலாவின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வில்லியம் தாம்சன் ஐரிஸ் ஸ்காட்டிஸ் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோ இளமுருகனார் ஈழத்து புலவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கேடபிள்யூ தேவநாயகம் இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் ஓய்வூதியர்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே